ஸ்ரீலிதமஹாத்புரசுந்தை நமஸ்ரீநசிம்ஹானிய பரிபாஷாஸ்லோகங்கள் விதையஷ்டிநசிம் குறிதுக்ல பூர்ணாபிஷிகோ பிரே திரிபுராத் மனுதே தாமே வாதத் யார் ஒருவர் வித்வானான ஸ்ரீ கம்பீரரராயர் பிதாவுக்கு கோணாம்பாளுடைய உதரத்தில் பிறந்தாரோ யாரொருவர் ஸ்ரீ நரசிம்ஹர் என்ற குரு மூலமாய் அஷ்டாதச வித்யைகளின் மர்மத்தைப் புலந்தாரோ அறிந்தாரோ யாரொருவர் ஸ்ரீ சிவதத்த சுக்லமென்ற குருச்சரணால் பூர்ணாபிஷித்தராக ஆனாரோ அப்பேர்பட்டவர் அவ்விதமான நாதத்ரயத்தை த்ரேதாகனிகளாகவும் திரிபுரங்களாகவும் த்ரையாகவும் எண்ணுகிறார் இதில் பாஸ்கரராயரானவர் தன் ஜன்ம குரு பிதாவான கம்பீரராயரையும் வித்யா குருவான ஸ்ரீ நர்சிம்ஹானந்தநாதரையும் தீக்ஷா குருவான ஸ்ரீ சிவதத்த சுக்லரையும் நமஸ்கரிக்கிறார் ரெண்டு திரேதாக்னிகள் என்பவை கார்கபத்திய ஆகவனீய தக்ஷிணாக்னிகள் திரிபுரங்கள் என்பதை பற்றி அறுநூத்தி ருக் யஜு சாமங்களாகிய வேதங்களை குறிக்கும் மூணு நரசம்மான பற்றிய மங்கள ஸ்லோகத்துடன் பாஸ்கரராயர் தன் வரிவசிய ரகசியத்தை ஆரம்பித்திருக்கிறார் குரு சரணோ பாசுரானந்தநாதோ விவரிகாம் வீரவந்தை ரச்சய தி லலிதாயாக குருத பரிபாஷாஹம்வன் அசேஷாஹ பாசுரானந்தநாதரானவர் குருசரணால் காப்பாற்றப்பட்டவராய் தன் குருவான ரிசிம்ஹானந்தநாதருடைய பரிபாஷைகள் எல்லாவற்றையும் விவரித்து ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய சகசிரநாமத்திற்கு அதிரகசியமானதும் வீரர்களுடைய கூட்டங்களால் நமஸ்கரிக்கத்தக்கதுமான வியாக்கியானத்தை செய்கிறார் ஒன்று பாசுரானந்தநாதர் என்பது பாஸ்கரராயருடைய தீட்சாநாமம் பூர்ணாபிஷேகமானவுடன் குருவினால் சிஷ்யனுக்கு ஏற்படுத்தப்படும் நாமமானது ஆனந்தநாதர் என்ற முடிவுடன் இருக்க வேண்டும் பரசுராம கல்பசூத்திரத்தை பார்க்கவும் ரெண்டு வீரர்கள் என்பதனால் அம்பாளுடைய பக்தசிரேஷ்டர்களை குறிக்கப்பட்டது இந்த பதத்தை பற்றி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது நாமத்தில் பார்க்கவும் மூணு நர்சிம்ஹானந்தநாதரால் செய்யப்பட்ட பரிபாஷா ஸ்லோகங்கள் பின்னால் சொல்லப்படுகின்றன அஷ்டர்வாங்மையம் அதிபதிமோக்வெர் பிகம் எதிரிலித்திவியம்ன பிரபுதி விஷயம் தத்தை கேபிந கதமிவ விவ மாதகர் எந்த லலிதா நாம சகசிரமானது அமோகமான சொற்களோடு கூடியவர்களும் ஸ்ரீ மாதாவால் ஆஜ்யாபிக்கப்பட்டவர்களுமான வாக்தேவதைகள் எட்டு பெயர்களால் ஆதியில் செய்யப்பட்டதோ அந்த சகசிரநாமமானது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை விளைவிக்கும் சக்தி வாய்ந்ததோ அவ்விதமான சகசிரநாமத்தின் ஒரு நாமத்திற்கு கூட என்னை போன்றவன் எப்படி வியாக்கியானம் செய்ய முடியும் ஒன்று வாக்தேவதவதைகள்சினி முதலான எண்மர் அவர்களை பற்றியும் அவர்கள் அம்பாளுடைய கட்டளையின் பேரில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை செய்வதை பற்றியும் பின்னால் சொல்லப்படுகிறது ரெண்டு இந்த சகசிரநாமத்தை கேட்டவுடன் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களில் எல்லோரும் ஆச்சரியம் பற்றியும் பின்னால் சொல்லப்படுகிறது மூணு பரமஹானீ ரமேஷ பிரம்ஹாணீச ரமேஷ अदावत लक्ष्मी, ின் பத்னியுடைய பதி அதாவது லக் அவளுடைய பதி ரமேசர் விஷ்ணு நாள் தாபி மாதிரே சூரதரையாச்சா पवित्रे பவித்ே ஜ நட்டதி அப்படி இருந்த போதிலும் சூத்ரதாரியான ஸ்ரீ மாதாவால் ஹதயத்தில் ஏவப்பட்ட வாக்தேவதைகளில் ஒருவள் தனக்கு பூஜ்யர்களாகிய ஸ்ரீ நாதத்ரையர்களுடைய பாதோதகத்தினால் பரிசுத்தமாக செய்யப்பட்ட என் நாக்கின் நுனியில் நர்தனம் செய்து கொண்டிருக்கிறாள் அவளை என் அகங்கார ரூபமாக பாவித்திருக்கிறேன் ஒன்று இப்படி வியாக்கியானம் செய்வதற்கு தனக்கு சக்தி இல்லாதிருந்த போதிலும் தான் அந்த காரியத்தில் பிரவர்த்தித்ததற்கு சமாதானம் இதில் சொல்லுகிறார் ரெண்டு அம்பாளுடைய ஆக்ையின் பேரில் வச்சின்யாதி வாகவதைகளில் ஒருவள் தனக்கு இதில் ஒத்தாசை செய்வதாகச் சொல்லுகிறார் அப்படிச் செய்வதை அவள் தன் நாக்கின் நுனியில் இருந்து கொண்டு நர்த்தனம் செய்வதாக வர்ணிக்கப்பட்டது மூணு அந்த நாக்கானது மேலே சொல்லிய ஸ்ரீநாதத்ரையர்களுடைய நிர்ணயன ஜலஸ்தால் பாதோதகத்தால் கால்கழுவின ஜலத்தால் பரிசுத்தமாக செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது நாலு அப்படி ஒத்தாசை செய்யும் வாக்தேவதையினிடத்தில் தான் அபேத பாவனையோடு இருப்பதாக சொல்லுகிறார் தாதாத்ய பாவனையே தான் உபாசனையின் பராஷ்ட என்று சொல்லப்படும் அஞ்சு ஆப்ராச காமரூபா திருஹிணு பிளாவிதாத் சிந்து ரகுவர சரிதாத் ஆச்சேர ஆகேதாரத் உதீஷத்துஷிண சந்தி விவன்சமாஜே தான் சுகய சமன் கச்ச மக்கமீ கிழக்கில் பிரம்மபுத்திரா நதி ஓடும் காமரூப தேசம் வரையிலும் மேற்கில் சிந்துநதி ஓடும் காந்தார தேசம் வரையிலும் தெற்கில் ஸ்ரீராமரால் கட்டப்பட்ட சேது வரையிலும் வடக்கில் பனியினால் போக முடியாத கேதாரம் வரையிலும் எந்தெந்த வித்வத் சமாஜங்கள் இருக்கின்றனவோ அவைகளை இந்த என்னுடைய முயற்சியானது சுகம் சந்தோஷம் அடையச் செய்யட்டும் மந்தபுத்தியுடையவர்களை திருப்தி செய்ய யாரால்தான் முடியும் ஒன்று காமரூபம் என்பது தற்காலம் அஸ்ஸாம் என்பதான தேசம் என்று சொல்லப்படும் ரெண்டு தான் எழுதும் பாஷ்யமானது வித்வான்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டுமென்றும் அவ்விதம் அவர்களை சந்தோஷமடைய செய்ததாலேயே தான் கிருதார்த்தனாக ஆகிவிடுவதாகவும் இதன் தாற்பயமாகும் உலகத்தில் சகலவிதமான புருஷார்த்தங்களை அடைவதற்கும் அம்பாளுடைய ஆராதனமானது முக்கிய சாதனமாகும் அவ்விதமான ஆராதனத்திற்கு அம்பாளுடைய ரகசிய சாகசத்தை சொல்வதானது இன்றியமையாதது அது மிகவும் ரகசியமான சத்குரு சம்பிரதாயத்தின் மூலமாகவே அறியப்படக்கூடியதாகையால் அவ்வித சம்பிரதாயத்தை சிஷ்யர்களுடைய அனுகிரகார்த்தமாகக் காட்ட எண்ணம் கொண்ட என் குருசரணாலான ஸ்ரீ நிர்சிம்ஹானந்தநாதர்தான் எப்போதும் எவ்விதமான இடையூறு கற்கும் உட்படாதவராக இருந்த போதிலும் சிஷியர்களுக்கு போதிப்பதற்காக மங்களாச்சரணம் செய்கிறார் இனிவரும் ஒன்று ரெண்டு முதலான அடையாளமுள்ள ஸ்லோகங்கள் ஸ்ரீ நர்சிம்ஹானந்தருடையது ஒன்று திரிபுராம் மகாரம்பலநிதியாயும் அருணமான காந்தியோடு கூடியவளாயும் காமராஜரோடு சாமரஸ்யமடைந்த சரீரத்தையுடையவளாயும் முக்குணங்களையுடைய தேவர்களால் நமஸ்கரிக்கப்பட்டவளாயும் அது ரகசியமானவளாயும் பிந்துவை அடைந்தவளாயும் பிரபஞ்சத்தை நிர்மாணம் செய்பவளுமான திரிபுரையை நமஸ்கரிக்கின்றேன் ஒண்ணு திரிபுரா மூன்று புறங்களை உடையவள் இவை ஸ்ரீசக்கரத்தில் இருக்கும் பூபுத்ரயத்தை குறிப்பவை அல்லது மண்டல கோண ரேகா மந்திராதி சமூகங்களை குறிக்கும் அம்பாளை பற்றிய இவை ஒவ்வொன்றும் மும்மூன்றாக இருப்பதால் இந்த பிரேயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் திரிக்கோணம் தூபத்ய திரிதேவாச்சே தயம் த்தயம் யார் காளிகாராணம் இதை பற்றி அறுநூத்தி இருபத்தி ஆறாவது நாமத்தையும் பார்க்கவும் குலநிதி என்றால் குலத்திற்கு பொக்கிஷம் போலிருப்பவள் குலம் என்பது ஜாத்தியமான ஒருவதைப்பட்ட சமூகத்தை குறிக்கும் ஜாத்திய குலம் யூதம் மூணு கட்டம் அகம் ஜானாமி கடத்தை நான் அறிகிறேன் என்பதில் நான் என்பது மாதா அளப்பவர் அறிகிறேன் என்பது மானம் அளக்கும் கருவி கடம் என்பது மேயம் அளக்கப்படும் வஸ்து இந்த மாத்ருமான மேயமான திரிபுடியானது ஒரே ஞானவீயமாக இருப்பதால் ஜாயீயமாகவிருக்கிறது இவ்விடம் கடமகம் ஜானாமி என்பதானது ஞானாகாரமாக இருப்பதை ஆச்சாரியாளால் ஜத் என்று தஷாமூர்த்தி அஷ்டகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதம் மான மாத்ருமேயமாக இருக்கும் திரிபுடியெல்லாம் ஞானாகாரமான சித்ரூபிணியான அம்பாளுடைய ரூபமாயிருப்பதால் குலநிதி என்று சொல்லப்பட்டது சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியகாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்பது போன்ற குரு பரம்பரா ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டபடி பரமசிவன் முதலாக தன்னுடைய ஆச்சாரியார் வகையிலிருக்கும் குரு பரம்பரைக்கு குலம் என்று பெயர் இதே மாதிரி சங்கியாவம்சியேன என்ற சூத்திரத்திலும் மகாபாஷ்யத்தில் வம்சோத்விதா வித்யா ஜன்மனாச்ச என்றும் வம்சம் என்பது ஜன்மத்தினால் பிறப்பினால் ஏற்படுவதைத் தவிர வித்யினால் ஏற்படுவதையும் குறிக்கும் குதம் என்பது ஆச்சாரத்தையும் குறிக்கும் ந குலம் குலமித்யாகூ ஆச்சார குலமுஷ்யதே ஆச்சார ரஹிதோ ராஜன் நேகநாமுத்திரநந்ததி பவிஷோத்தரபுராண ஆறு சூஷும்னா மார்க்கத்திற்கும் குலம் என்று பெயர் கு என்ற பிருத்வீ தத்துவமானது சூஷும்னையில் அடிப்பாகத்திலிருக்கும் மூலாதார சக்கரத்தில் இருப்பதால் அந்த சக்கரத்திற்கு குலம் என்று பெயர் அதோடு சூஷும்னையானது சம்பந்தப்பட்டிருப்பதால் அதற்கும் குலம் என்று பெயர் அம்பாள் அருணாவரணமாக இருப்பதால் பாவனை செய்வது பிரசித்தம் அருணா கருணா தரங்கிதா க்ஷீம் தியான ஸ்லோகம் லௌகித்யம் தத் விமர்சியாத் தந்திரராஜம் லௌகித்யமேதர்வச விமர்சக பாவனோபனிஷத் எட்டு காமராஜர் என்பவர் பரமசிவன் அம்பாள் லலிதாம்பிகையாக ஆவிர்வித்தபோது பரமசிவன் காமேஸ்வர ரூபத்துடன் தோன்றி லலிதாம்பிகையை மனம்புரிந்துகொண்டது முதலான விரத்தாந்தங்களை லலிதோபாகியானம் முதலியவற்றில் பார்க்கலாம் ஒம்போது திரிகுணை சத்வ ரஜஸ்தமோகுணங்களை முறையேயுடைய விஷ்ணு பிரம்மா ருத்ரர்கள் திரயாணாம் தேவாணாம் திரிகுணஜனிதானாம் சௌந்தர்ய லஹரி பத்து நினுதாம் விசேஷமாய் நமஸ்கரிக்கப்பட்டவள் பதினொன்று ஏகாந்தாம் முக்கியமாக இருக்கப்பட்ட அப்பேற்பட்ட பிரசித்தமானவளை ஏகாந்தம் ஏகாந்தமான இரகசியமான ஸ்வரூபத்தை உடையவள் ஏ என்பது ஆ இ என்ற இரு அக்ஷரங்கள் சேர்ந்து ஏற்படுகிறது இவற்றில் ஆ என்பது அகோரோ பிரம்ம விஷ்ணுவீச கமட்டேஷு என்ற விஸ்வகோஷ வசனத்தின்படி சிவனை குறிக்கும் இ என்பது இகாரோ மன்மத புரோக்த அநேகார்த்தத்வனி மஞ்சரியில் சொல்லப்பட்டபடி மன்னதனை குறிக்கும் ஆகவே ஏ என்பது சிவகாமரை காமேஸ்வரரை குறிக்கும் அவருடைய காந்தையாகையால் அம்பாளுக்கு ஏ காந்தா என்று பெயர் பன்னெண்டு பிந்துகாம் ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் இருக்கும் சர்வானந்த மயசக்கரத்திற்கு பிந்து என்று பெயர் பதிமூணு மகாரம்பாம் மகத்தான பிரம்மாண்டாதி ரூபமான ஆரம்பத்தை காரியத்தை முயற்சியை உடையவள் பதினாலு இவ்விதமான அர்த்த புஷ்டியோடி இருப்பதுடன் இந்த ஸ்லோகத்தின் பதங்கள் சஹசிரநாமத்திய நாமங்களின் வகுப்பையும் குறிக்கின்றன எண்ணிக்கைகளை அக்ஷரங்களால் குறிப்பதற்கு ஒரு வழியானது வரருச்சியால் சொல்லப்பட்டிருக்கிறது கடபய வர்க்கைக பிண்டாந்தியை ரக்ஷரை நேத்திரே சூன்யம் நேயம் ததாஸ்வரே கேவலே கதிதா இதை வரருச்சியின் கடபயாதி சங்கன்று சொல்லப்படும் அதாவது கா டா பய என்பவைகளிலிருந்து மேலுக்கு மேல் வியஞ்சனங்களை சொல்லி கொண்டு போனால் க ஒன்று க ரெண்டு க மூணு க நாலு ஞ அஞ்சு ச ஆறு ச ஏழு ஜ எட்டு ஜ ஒம்பது சைஃபர் ட ஒன்று ட ரெண்டு ட மூணு ட நாலு நா அஞ்சு த ஆறு த ஏழு த எட்டு த ந சைஃபர் ப ஒன்று ஃப ரெண்டு ப மூணு ப நாலு ம அஞ்சு ய ஒன்று ரா ரெண்டு ல மூணு வா நாலு ஷ அஞ்சு ஷ ஆறு ச ஏழு ஹ எட்டு நா நா என்ற வியஞ்சனங்களும் எல்லா ஸ்வரங்களுக்கும் சூன்யத்தை சைஃபர் குறிக்கும் இவ்விதமான சங்கேதத்தை சொல்லும் பதங்கள் அநேக வியஞ்சனங்களுடைய சேர்க்கையாக இருந்தால் கடைசியில் இருக்கும் அக்ஷரங்கள்தான் சந்தியை குறிக்கும் தவிர அவ்விதமான சங்கேதத்தின்படி வரும் எண்ணிக்கையை என்றபடி திருப்பி சொல்ல வேண்டும் உதாரணமாக புர என்றால் பன்னெண்டு என்று ஆகிறது ஆயினும் மேலே சொல்லிய விதியின்படி அது இருபத்தொன்னு என்பதை குறிக்கும் இவ்விதமான சங்கேதத்தை தவிர சில பதங்களே சில எண்ணிக்கைகளை குறிக்கும் அவற்றையும் கீழே காணலாம் திரிபுரா த்ரி என்று ஆரம்பிக்கும் திரிநயனா முதல் திரிகோணக்கா முடிய நாமங்கள் இருபத்தி ஒன்று குலநிதி நவகிரகத்வார நிதி பிரஜேசர என்றபடி கிரகத்வார நிதி முதலிய பதங்கள் ஒன்பது என்ற எண்ணிக்கையை குறிக்கும் ஆகவே குல என்று ஆரம்பிக்கும் குலாமிருதைக ரசிகா முதல் குலரூபிணி முடிய நாமங்கள் ஒன்பது அருணஸ்ரீயம் அருண என்பது சூரியனை குறிக்கும் சூரியர்கள் பன்னிருவராகையால் துவாதசாதித்யர்களாகையால் அருண என்ற பதமானது பன்னெண்டு என்ற எண்ணிக்கையை குறிக்கும் ஆகவே ஸ்ரீ என்று ஆரம்பிக்கும் ஸ்ரீமாதா முதல் ஸ்ரீ சிவாமுடைய நாமங்கள் பன்னெண்டு காமராஜ ராஜர்களின் முக்கியமாகச் சொல்லப்படுகிறவர்கள் பதினாறு பெயராகையால் ராஜ என்ற பதமானது பதினாறு என்ற எண்ணிக்கையை குறிக்கும் ஆகவே காம என்று ஆரம்பிக்கும் காமேஷபத்த மாங்கல்ய சூத்ரஷோபிதகந்தரா முதல் காமகேலிதரங்கிதா முடிய நாமங்கள் பதினாறு வித் தாங்கீம் த என்பது ஒன்பது க என்பது மூன்று ஆகவே பி என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் விஷுக்ர பிராணகரண வாராகி வீரியநந்திதா முதல் விராகினி வரையில் முப்பத்தி த்ரணை குண என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் மூன்று குணநிதி குணப்பிரியா குணாதீதா நி நுதாம் ஆகவே நீ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் நிஜாருண பிரபாபுர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா முதல் வரையில் அறுவது ஏகாம் தாம் தாம் என்று ஆரம்பிக்கும் நாமம் ஒன்று தாம்பூல பிந்து காம் கா என்பது மூணு ஆகவே பிந்து என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் பிந்து மண்டல வாசினி பைந்த வாசனா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா மூன்று மகாரம்பாம் ரா என்பது ரெண்டு மா என்பது நாலு ஆகவே மகா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் மகாலாவண்ய சேவதிகி முதல் மகேஷி முடிய நாப்பத்தி ரெண்டு ரெண்டு லலிதா நாம சளார்ண சூத்ரானுயாயின்யே பரிபாஷா பாஷ்யந்தே சம்சேபாத் கௌலிகப் பிரமோதாய லலிதா சகசிரநாமத்தில் சாளாட்சர சூத்திரங்களை அனுசரித்த பரிபாஷைகள் சுருக்கமாக கௌலிகர்களுடைய ஸ்ரீவித்யோபாசர்களுடைய சந்தோஷத்திற்காக சொல்ல படுகின்றன சாலர சூத்திரங்கள் என்பவை இருபத்தி நாலு அவைகள் இந்த சகசிரநாமத்திய நாமங்களை பரிபாஷைகள் சங்கேத பதங்கள் மூலமாக பிரித்து தொகுப்பவை அவற்றின் மூலமாக நாமங்களின் விபாகம் செய்வதானது தாமதமாயும் சமசாத்தியமாயுமிருக்குமாதலால் அவற்றை சுலபமாக அறியக்கூடிய வகையில் ஸ்ரீவித்யோபாசகர்களுடைய சந்தோஷத்தைஉத்தேசித்துதான் சொல்லுவதாக ஸ்ரீ நரசிம்கநாதர் சொல்லுகிறார் இப்படி இவர் செய்திருக்கும்லோகங்கள் திரிபுராம் குலநிதிமீடே என்பது நாமங்களில் நாமங்கள் அடங்கிய பாகத்தில் நூத்தி எண்பத்தி ஸ்லோகங்கள் கடைசியில் பலஸ்ருதி பாகத்தில் எண்பத்தாறரை ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்ந்து முன்னூத்தி ஸ்லோகங்கள் பலஸ்ருதி பாகத்தில் இந்த சகஸ்ரநாம சம்பந்தமாக சகசிர போஜனம் செய்யும் கிரமம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை அநேக தினங்களில் பரவி செய்யும் போது முதல் நாளில் பூர்வ பாகத்தி ஸ்லோகங்களையும் சொல்ல வேண்டாம் இந்த ஐம்பத்தொன்னில் அடங்கிய தியான ஸ்லோகமானது தினந்தோறும் சொல்ல வேண்டியதாகையால் அதை குறிப்பதற்காக ஏக பஞ்சாசத் என்று சொல்வதற்கு பதிலாக பஞ்சாஷத் ஏக என்று பிரித்து சொல்லப்பட்டது அடுத்த ஸ்லோகத்தில் பூர்வபாகத்து ஸ்லோகங்களை வகுத்து சொல்லப்படுகிறது நாலு தசபூஷார்த்து அத்யுஷ்டம் சார்த்த நவசடத்யுஷ்டம் முனிசூத்த ஹயாம்பா ஸ்வாம்பா ஸ்வோக்தேர் தியானமேகேன முனி அகஸ்தியர் சொன்ன ஸ்லோகங்கள் தச பத்து சூதர் சொன்ன ஸ்லோகங்கள் பூஹ் ஒன்று ஹயக்ரீவர் சொன்ன ஸ்லோகங்கள் சார்த நிருபாலா பதினாறரை அம்பாள் சொன்ன ஸ்லோகங்கள் அத்யுஷ்டம் மூணரை ஹயக்ரீவர் சொன்ன ஸ்லோகங்கள் சார்தனவ ஒம்போதரை அம்பாள் சொன்ன ஸ்லோகங்கள் ஷட் ஆறு அஸ்வஹக் சொன்ன ஸ்லோகங்கள் அத்யூஷ்டம் ஏகேன ஒரு ஸ்லோகத்தால் தியானம் நிற்பால பதினாறு என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டது அத்யுஷ்டம் என்றால் மூன்றரை குண்டலினியானவள் இதனால் தான் அத்யுஷ்ட வலயங்களை உடையவள் என்று சொல்லப்படுவாள் இதற்கு மேல் மேலே சொல்லப்பட்ட ஐம்பத்தோரு ஸ்லோகங்களுக்கு வியாகியானம் செய்யப்படுகிறது அத்துடன் ஸ்ரீ பாசுரானந்தரால் செய்யப்பட்ட சௌபாகிய பாஸ்கரம் என்ற பாஷ்யத்தில் உபோத்காத பிரகரணம் என்ற பாகம் முடிகிறது பாஸ்கர தான் எழுதிய பாஷ்யத்தை பன்னிரண்டு பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்தை சூரியனுடைய பன்னிரண்டு கலைகளின் பெயர்கள் ஒவ்வொன்றால் குறிப்பிட்டிருக்கிறார் முதலாவது பாகமான உபோத்காத பிரகரணத்திற்கு முதலாவது கலையான தபீனி என்று பெயர் பிறகு நாமங்களின் பாஷ்யத்தில் முதல் நூறு அடங்கியதற்கு காபினி இம்மாதிரி தூம்ரிகா மரீச்சி ஜுவாலினி ருச்சி சுஷோம்னா போகதா விஸ்வா போதினி தாரிணி என்ற பாக்கி ஒன் ஒன்பது பாகங்களுக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றன கடைசியான பலஸ்ருதி பாகத்திய பாஷ்யத்திற்கு கடைசி கலையின் பெயராகிய க்ஷமா என்று பெயர் இதற்கு மேல் பரிபாஷையின் நாமங்களில் ஆரம்பங்களின்படி நாமங்களை வகுத்து சொல்லப் போவதால் அவை முப்பத்தி ரெண்டு வகையாக ஏற்பட்டிருக்கின்றன என்பதை காட்டுவதற்காக அக்ஷரங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்னில் எவையவை நாமாரம்பத்திற்காக பொறுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லுகிறார் அக்ஷுஷராட்சரண சமான அதமத்யாம் அக்ஷு ஆ முதலான காவரையிலுமுள்ளோஷ்வரங்களில் ஷரங்கள் பாணங்கள் இஷுக்கள் ஐந்து என்றபடி முதலான அஆஇஇ இவைகளை தவிரவரணான் அடுத்த ஐந்து அக்ஷரங்களான ஊ ரூ ரு லூ லூ லு இவைகளையும் ததகா ஏ ஏஐ ஓ அம் அஹ என்ற ஆறில் சமான் இரட்டைப்படையான ஐ ம் இம் மூன்றையும் மெய்யெழுத்துக்களில் கஷையோ கவர்கம் சவர்கம் இவைகளில் அந்தயமோ கடைசி இரண்டெழுத்துக்களாகிய தா இந்த நான்கையும் அத அடுத்தான டவர்கத்தில் மத்யான்யான் நடு எழுத்தாகிய டா தவிர பாக்கி எழுத்துக்களையும் தபையோ தவர்கம் பவர்கம் இவைகளில் த்விதீயம் இரண்டாவது எழுத்துக்களாகிய யா ஃப இரண்டையும் அங்கே யாமுதலான கடைசி பத்து எழுத்துக்களில் நவமம் ஒன்பதாவதாகிய ஹா என்பதையும் தியஜேத் தள்ளிவிட வேண்டும் தள்ளுபடியான அக்ஷரங்கள் 5-3-4-4-2-1 நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் போக பாக்கியான முப்பத்தி ரெண்டு தான் அம்பாளுடைய நாமங்களில் ஆரம்பமாக உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன இதையே தான் ித்ம் வந்தேகம் பராத் பரம் என்று சூதசம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தம் சிஷ்டுஷு வண்பிரதேஷு நாமசு சசா அர்வநீத் கம்ஜமான வரதீரா இப்படி பாக்கியான முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களோடு ஆரம்பிக்கும் நாமங்களின் சங்கையை சொல்லுகிறோம் பின் சொல்லப்படுவதில் ஒவ்வொரு பதமும் ஓரொரு அக்ஷரத்தோடு ஆரம்பிக்கும் நாமங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் அனுஷ்டுப் பிரத்தமானது முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களை உடையதாகியால் இங்கு அனுஷ்டுப் என்பது முப்பத்ரெண்டு என்ற எண்ணை குறிக்கும் அர்வ நாற்பது அதாவது ஆ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் நாற்பது நட பத்து அதாவது ஆ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் பத்து த்ரீ அதாவது இ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் மூணு துவே ரெண்டு அதாவது இ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் ரெண்டு இஷு அஞ்சு உ அதாவது உ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் அஞ்சு ஏக ஒன்று அதாவது ஏ என்ற ஆரம்பிக்கும் நாமம் ஒன்று துவே ரெண்டு ஓ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் ரெண்டு நாலு அதாவது அம் என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் நாலு கம்ஜ எண்பத்தி அதாவது கா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் எண்பத்தி பான ஒன்று அதாவது க என்று ஆரம்பிக்கும் நாமம் ஒன்று வர 24. அதாவது கா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் 24. நாலு தீரா 29. அதாவது ச என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் இருபத்தி ஒம்பது ஏழு கிம் தூபத்சே பதே வர அதாவது ஜ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் ஒன்று தூப பத்தம்போது அதாவது ஜ என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் பத்தம்போது த்வி ரெண்டு அதாவது என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் ரெண்டு ஸ்தம்ப நாற்பத்தாறு அதாவது த என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் நாற்பத்தாறு சல முப்பத்தி த அதாவது த என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் முப்பத்தி பய பதினாலு அதாவது த என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் பதினாலு மாம்சே எழுபத்தஞ்சு அதாவது ந என ஆரம்பிக்கும் நாமங்கள் எழுபத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாம் நாமம் வியாக்யானத்தில் ஆக்யா என்று இருப்பதால் ஆ நாமத்தின் பதினொன்னாகவும் ஜா நாமத்தில் பதினெட்டாகவும் அகராதி வரிசையில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது பதே எண்பத்தொன்னு அதாவது பா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் எண்பத்தொன்னு வரஹா இருபத்தி நாலு அதாவது பா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் இருபத்தி நாலு சங்கஹா முப்பத்தி ஏழு அதாவது பா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் முப்பத்தி ஏழு பிரகட நூற்றி பன்னெண்டு அதாவது மா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் நூற்றி பன்னெண்டு கயா பதிமூணு அதாவது யா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் பதிமூணு ஜல முப்பத்தெட்டு அதாவது ரா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் முப்பத்தெட்டு வாடி நாற்பத் நாலு அதாவது லா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் பதினாலு துசி எழுபத்தொம்பது அதாவது பா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் எழுபத்தொம்பது தர்மே ஐம்பத்தொம்போது அதாவது என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் ஐம்பத்தொம்போது மா அஞ்சு அதாவது ஷா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் அஞ்சு ககோக் நூற்றி இருபத்தி என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் நூற்றி டீகா பதினொன்னு அதாவது ஹா என்று ஆரம்பிக்கும் நாமங்கள் பதினொன்று ஒன்போது அதாவது ஆரம்பிக்கும் நாமங்கள் ஒன்போது இவ்விதமாக நாமங்களை தொகுத்திருப்பதை எழுநூத்தி ஐம்பத்தெட்டு பக்கங்களில் பார்க்கவும் இத்தம் நாம சகசிரம் சாத்தலோகோபகாரம் விஹிதம் குணகண்பாபாத்ய பிர இம்மாதிரி பிரம்மஸ்வரூபிணியான அம்பாளுடைய குணகணங்களையும் சத்தசத்பாவங்களையும் ஆசிரியித்து இந்த நாமசகசிரமானது சாதகர்களுடைய லோகங்களுக்கு உபகாரமாகச் சொல்லப்பட்டது ஒன்று யுத்தம் மேலே சொல்லப்பட்ட விதமாய் அதாவது அக்ஷராரம்பத்தோடு கூடியதாய் ரெண்டு சாதோக்க லோகோபகாரம் அந்தந்த அக்ஷரத்திற்கு அபிமானி தேவதையான அமிர்தா ஆகர்ஷினி இந்திராணி முதல் க்ஷமாவதி வரையிலுள்ள தேவதைகள் சித்திக்க வேண்டுமென்று உபாசிக்கிறவர்களை சாதக லோகங்கள் என்று இங்கு சொன்னது அந்தந்த அக்ஷரத்தோடு ஆரம்பிக்கும் நாமங்களின் கணக்கு தெரிந்தாலேயே உடனே பாபத்திலிருந்து விடுவிக்கப்படுவதாக தாத்பரியம் தவிர ஓரோர் நாமமும் லலிதாம்பிகையை சொல்வதுடன் அதன் ஆரம்ப்சரத்திற்கு அபிமானியான அமிர்தா முதலானவர்களை குறிக்கும் அல்லது தேவினுடைய கணக்கற்ற நாமங்களில் சீக்கிரமாய் சாதகர்களுக்கு உபகாரம் செய்வதான நாமங்களையே வாக்தேவதைகள் இந்த சகசிரநாமத்தில் சேர்த்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லலாம் மூணு சப்தங்களுடைய பிரவர்த்தியானது குண கிரியா ஜாதி ரூடி என்ற நாலு விதமான நிமித்தங்களால் ஏற்படும் என்று சொல்லப்படும் இவைகளில் ஒன்றாவது இருந்தால்தான் சப்தங்களுடைய சம்பந்தம் ஏற்படக்கூடும் நிர்குணமான பிரம்மத்தினிடத்திலோ தர்மலேஷம் கூட இல்லாதபடியால் மேலே சொல்லப்பட்ட நிமித்தங்களும் இல்லை அவற்றினால் ஏற்படும் சப்த பிரவர்த்தியும் இல்லை ஆகவே சகசிரநாமங்கள் ஏற்படுவதற்கு காரணமில்லை என்று சொல்லக்கூடிய ஆக்ஷேபனுக்கு குணகண சதசத் பாவா வாஷ்ரித்ய என்பதனால் சமாதானம் சொல்லப்படுகிறது பிரம் கணோ அம்பாயா என்பதனால் அம்பாள் பிரம்மரூபிணி என்பது குறிப்பிடப்பட்டது நாலு பிரம்மமானது சகலம் என்றும் நிஷ்களம் என்றும் இரண்டு விதமாக சொல்லப்பட்டது இதையேதான் ஸ்ருதியில் துவே பிரம்மணி வேதித் வேதித்தவ்வே பரம் சாபரம் ச என்று சொல்லப்பட்டது இவற்றில் நிஷ்கலமானது பரம் என்றும் சகலமானது அபரம் என்றும் சொல்லப்படும் இந்த சகலமான அபர ரூபமானது திரும்பவும் ஜகன்னியமாக ஜகத்தை ஆக்ஞாபிக்கின்ற அல்லது ஆளுகின்ற ரூபமாகவும் ஜகதாத்மக ஜகத்தான ரூபமாகவும் இரண்டு விதமாக இருக்கிறது இப்படி பிரம்மமானது ஜகநியந்தாவாகவும் தானே ஜகத்தாகவும் இருப்பது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜகநியா ஜகதாத்மக்ச்சிவர்த்தா சிவோபோக்தா சிவசர்வமிதம் ஜெகத் தேவீ தாத்ரீச் சோக்ரீச்ச தேவீ சர்வமிதம் ஜகத் ஸ்திதிசம்யம் கர்த்தா சகத்தோஸ்த ஜகச்சா பிரம்மத்தையே நிமித்த காரணமென்றும் உபாதான காரணமென்றும் சொல்லப்படும் குயவன் மண்ணினால் கட்டாதிகள் செய்யும்போது குயவனை நிமித்த காரணம் மண்ணை உபாதான காரணமென்றும் திருஷ்டாந்தமாக சொல்வது வழக்கம் மண்ணினால் செய்யப்படும் கட்டம் முதலியவை மண்ணின் பரிணாமங்கள் ரூபாந்திரங்கள் என்று சொல்லப்படும் சோகா மயத்த பகுஷ்யாம் பரஜாயேய என்ற சுத்திவாக்கியத்தில் அகாமயதம் என்பதனால் நிமித்தமும் பகுஸ்யாம் என்பதனால் பரிணாமியான உபாதானமும் சொல்லப்பட்டது இதே அர்த்தத்தில் ஆத்மகிருத்தே பரிணாமாத் என்ற பிரம்மசூத்திரமும் சொல்லப்பட்டது ஜகதாத்மகான பிரம்மமானது திரும்பவும் சர அச்சரபேதமாக இரண்டு விதமாயிருக்கிறது சரமானது இரண்ய கர்ப்பன் முதலான பேதங்களாகவும் அச்சரமானது ஆகாஷம் முதலான பேதங்களாகவும் அநேக விதமாயிருக்கிறது ஆறு ஜகந்நியந்தாவான பிரம்மமானது அதன் நியமன ஆக்ஞா ரூபங்களான சிருஷ்டி ஸ்திதி லய திரோதான அனுகிரக வேதங்கள் அநேக விதங்களாக இருப்பதால் அவற்றைப் பொறுத்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அநேக விதங்களாக இருக்கிறது இவ்விதங்களான பிரம்மத்தின் ரூபபேதங்கள் ஒவ்வொன்றும் தன் தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு அந்தந்த பக்தர்களுடைய வாசனையொட்டியும் செய்ய வேண்டிய காரிய பேதங்களையொட்டியும் அனந்தமான ரூபங்களை கொண்டிருப்பதால் அந்தந்த விசேஷங்களோடு கூடிய ரூபங்கள் கணக்கற்றவையாக இருக்கின்றன இதை பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது யத்தீனமோ தியான பூஜாமினாதி மாயா சும மாயாண கமலா சரஸ்வத்திரீ சந்தாத்த காரிய காலிகாபுராணம் உமேதி கேஷிதாஸ்தான் சக்தி லக்மீம் தா பர்பாரே பரேஷியம்பிகேதிழீதிச்சீமாீதிச்ச கௌமீ வைஷ்ணவீச்சே வாராச்ச ப்ராீதி வித வித்தேதிச்சே பதந்தி பரமய ஜகத்யை பற்றி பார்த்தீம் ஏக்தலா ஏஷ சிதாந்த பரமா மகாமே ஜஜங்கமம் யே தூஜ் தேனாச்சரி தனர்னி ச தேவி புராணம் நிஷ்களமான பிரம்மமானது ஒரே விதம்தான் அது சின்மாத்திரமாயும் எவ்விதமான உபாதி இல்லாமலும் ஞானம் ஒன்றினால் மட்டும் அடையக்கூடியதாயும் இருப்பது இவ்விதமான சகல நிஷ்கள ரூபங்களை பற்றி கூர்ம புராணத்தில் அம்பாளால் தன் பிதாவான ஹிமவானுக்கு விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது रूपं सकले रूपे, அஷ்ரியோயும் ஐஸ்வரம் ரூபா சேப்பே காலாந்தேதித்தனசோ கோச்சிர்தன்தூவ் निष्कलं रूपं, பிரம்மமானது சகுணமாயிருப்பதாலும் அவ்வித சகுணமான பிரம்மத்தில் பிரபுத்தி நிவருத்தி பூதங்களான தர்மங்கள் இருப்பதாலும் அவ்வித தர்மங்களை குறிக்கும் சப்தங்கள் சக்தியினால் நேரிடவே பிரவர்த்திப்பதற்கு யாதொரு தடையும் கிடையாது நிர்தர்க்கமான பிரம்மத்தினிடத்திலோ சப்தங்கள் நேராக பிரவர்த்திக்காமல் இருந்தாலும் இலட்சணையால் பிரவர்த்தரிக்கின்றன ஏனென்றால் விசிஷ்டமான பிரம்மத்திற்கும் கேவலமான பிரம்மத்திற்கும் தாத்மிய ரூபமான சக்திய சம்பந்தம் இருப்பதால் அது முடியும் மேலும் பிரம்மமானது பரமார்த்திகமான சத்தாவோடு கூடியதாயிருக்கையில் அதற்கு நம்மால் கல்பிக்கப்படும் தர்மங்கள் அவ்விதமான சத்தாவையுடையவையல்ல ஆகவே தனக்கு சமமான சத்தாவோடு கூடிய தர்மங்களிலாமல் பிரம்மம் இருக்கிறபடியால் அதை நிர்தர்மகம் என்று சொல்லப்படும் அவ்விதமான நிர்குண பிரம்மத்தினிடத்தில் மேலே சொல்லிய தர்மங்களின் கல்பிதமான சம்பந்தத்தை நாம் ஒப்புக்கொள்வதால் அது பிரம்மமானது எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை ஒம்போது இதையே இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் கடங்களில் அத்தீத உடைந்து போன கடங்களை பற்றியும் அநாகத இனி செய்யப்பட போகும் கடங்களை பற்றியும் நமக்கு ஞானம் இருக்கிறது ஆயினும் அவ்விதமான கடங்கள் தற்காலத்தில் இல்லை அதிதானாகதமான கடங்கள் தற்காலத்தில் இல்லாவிட்டாலும் அவற்றின் விஷயகமான ஞானத்திற்கு அவற்றுடன் இருக்கும் சம்பந்தம் போல் நிர்தர்க்கமான பிரம்மத்தினிடத்தில் தர்மங்களுடைய சம்பந்தத்தை நாம் கல்பித்து கொள்வதில் யாதொரு தோஷமும் இல்லை இதனாலேயே ஸ்ரீ லலிதா திருஷதியில் அம்பாளை லக்ஷார்த்தா லக்ஷனாகம்யா என்று சொல்லப்பட்டது பத்து இந்த ரீதியில் அம்பாளுடைய நாமங்கள் தேவி நாம சகஸ்ராணி கோடிஷ சந்தி கும்பஜா என்று பின்னால் ஹயக்ரீவர் சொல்லுகிறபடி எண்ணிக்கையற்றனவாக இருக்கின்றன இதை பற்றி சௌரசம்ஹிதையில் மாயையை குறித்து யாக்ஞவல்கருக்கு சூரியன் சொல்லது அசாநாந்தி தா வணிக்கும் மைய நுன கல்போட்டிச்சைரபீ தேகவதிலும் பின்வருமாறு சொல்லப்பட்டது அசங்கியதா திரமாதிமவி கல்பித்ரூவேம் ஆகவே இதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை சகல சப்தங்களும் பிரம்மத்தையே குறிக்கின்றன பதினொன்று இதே காரணத்தால் தான் சகசிரநாமத்திலும் சில நாமங்கள் ஜீவனுடைய அவஸ்தாபேதங்களை யொட்டி விஸ்வரூபா இருநூத்தி ஐம்பத்தாறு தைஜசாத்மிகா இருநூத்தி ஐம்பத்தி ஒம்பது முதலனா முதலானவை இருக்கின்றன சில ஜீவ விசேஷன பரமாய் மாலினி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு முதலானவை காணப்படுகின்றன சத்தாவர விசேஷண பிரம்மா மகி எழுநூற்றி பதினெட்டு முதலானவை சில சகுண பிரம்ம விசேஷண பரமாய் முகுந்தா எண்ணூற்றி முதலானவை சில அந்தந்த சக்தி பரங்களாய் ரமா முந்நூற்றி முதலானவை சில அந்தந்த அவதார விசேஷத்தில் சம்பந்தப்பட்ட குணம் கிரியை முதலியானவைகளை குறிக்கின்றனவாக பண்டாசுரேத்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர எழுபத்தொம்பது முதலியவை சில நிர்குண பிரம்ம பரமாய் பரஞ்சோதி எண்ணூற்றி ஆறு முதலியவை சில இம்மாதிரி வேறு விதமான பேதங்களையும் ஊகித்தறியலாம் பன்னெண்டு இவ்விதம் சகல சப்தங்களும் அம்பாளுடைய நாமங்கள் என்பதாகச் சொன்னால் இம்மாதிரி ஆயிரம் நாமங்களை ஒரு சகசிர நாமத்தை தனியாக கோர்ப்பது வீணான காரியம் என்று சிலர் சொல்லக்கூடும் அது அப்படி அப்படியல்ல அவற்றில் எந்தெந்த நாமங்களால் ஆதி காலத்தியவர்களும் உள்ளவர்களுமான தேவி பக்தர்கள் அம்பாலை ஸ்தோஸ்ரம் செய்து சந்தோஷமடைய செய்து தங்கள் தங்கள் மனோரங்களை அடைந்தார்களோ அம்பாளுடைய வாக்கினாலேயே இந்த நாமத்திற்கு மகாத்மியம் ஏற்படட்டும் என்று வரணை பெருமிடி செய்தார்களோ அல்லது அவ்விதமான வரணை தாங்களே கொடுத்தார்களோ அவ்வித விசேஷங்களோடு கூடிய நாமங்களை சேர்த்து எண்ணி சொல்வது சார்த்தமான பலனோடு கூடிய காரியம்தான் பதிமூணு மேலே சொல்லியதானது எல்லா சகசிரநாமங்களுக்கும் பொதுவாக இருந்தாலும் இந்த சகசிரநாமமானது மற்றெல்லாவற்றையும் விட மகிமையுள்ளதென்பது அது அதிகமான ஜனங்களால் திருடமாக கை கொள்ளப்படுவதாலும் சீக்கிரத்தில் பலனை கொடுப்பதாலும் மற்றவையால் சாத்தியமில்லாத பலன்களை கொடுக்கும் சக்தி வாய்ந்ததாலும் மற்றும் அநேக காரணங்களாலும் ஏற்படுகிறது இதை பற்றி பூர்வ பாகத்திலும் பரஸ்ருதி பாகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நாமங்களின் பிரபாவங்களை பற்றி சொல்லுகையில் ஓரோர் நாமத்திற்கு ஓரோர் பலன் உண்டென்றும் அந்தந்த பலனை விரும்புகிறவர்கள் அந்தந்த நாமத்தை சொல்ல வேண்டுமென்றும் அந்தந்த நாமமானது அதனைய சக்திக்கு தக்கபடியான பலனை கொடுப்பதற்குத்தான் சாதகமாயிருக்கும் என்றும் விஷ்ணு தர்மோத்தரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏக சமஸ்திய பிரம்மணோத்தம் நாம்னுத்தம் லோன் உபக்கம் சோோ நமித்தேதிதூத்தீ விபேபாத்தியே ஃபானே ரிஜச்திமன்நய்தி சாத்தம் புருஷவியகிருஷு வ இதிலிருந்து ஏற்படுவது என்னவென்றால் அன்னத்தை விரும்புகிறவன் அன்னதா அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது என்ற நாமத்தையும் வசுகாமனாக செல்வத்தை விரும்புகிறவனாக இருப்பவன் வசுதா அறுநூற்றி என்ற நாமத்தையும் பயமடைந்தவன் பயாபகா நூத்தி இருபத்தொன்னு என்ற நாமத்தையும் சத்ருக்குளால் கட்டுண்டவன் பந்த மோஷனி ஐநூற்றி நாற்பத்தாறு என்ற நாமத்தையும் இம்மாதிரி அந்தந்த விரும்புகிறவன் அதை அம்பாள் கொடுப்பதாகச் சொல்லும் நாமத்தை ஜபிக்க வேண்டுமென்று ஏற்படுகிறது பதினஞ்சு விஷ்ணு தர்மோத்திர வச்சனம் இப்படி இருக்கையில் அம்பாளுடைய நாம கீர்த்தன சாமான்யத்தாலேயே அதாவது நாமத்தை சாதாரணமாய் சொன்னாலேயே மேலே சொல்லிய பயாபகத்வம் பயத்தை போக்குவது முதலிய பலன்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக வாயு புராணத்தில் அம்பாளுடைய நாமம் எதை சொன்னாலும் பந்தனத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அரங்கே பிராந்தரே வா வியகிரபீரோரே பயஸ்தானே இதே மாதிரியான சகல சக்திகளுடைய அனுகிரகமும் ஏற்பட்டு அவர்களுடைய சமூகத்தில் பிரசித்தி ஏற்படுவதாக வாமகேஸ்வர தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனசிராஸ் யதிநாபிசாத்தக ததைப மாதிரிய விதித்தோபவதி ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கும் நாமசப்தமானது விஷ்ணு தர்மோத்தரவசனப்படி தனித்தனியான பலன்களை உடையதான பயாபகா முதலிய நாமவிசேஷங்களின் பலன்களை உபசம்ஹாரம் செய்து சேர்த்து அவ் அவற்றுடன் கூடியதாயிருக்கிறது பதினாறு ஓரோர் நாம விசேஷத்தை ஒட்டி விசேஷ பலன்கள் காசி காஷிகண்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது பீதம் கிரதபாபித்விஜம் மேலே பதினேழு மேலே சொல்லிய காரணங்களினால்தான் இந்த சகஸ்திரநாமத்தின் பலஸ்ருதி பாகத்தில் இந்த சகசிரநாம சங்கீர்த்தனமானது சகலவிதமான பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டது இப்படி சகல பலன்களையுமே நாம சகசிர கீர்த்தனமானது கொடுக்கையில் தனியான பலனை உத்தேசித்த சர்வநோக்க முதலான நாமங்களை சொல்ல வேண்டுமென்ற சந்தேகம் ஏற்படலாம் இந்த சந்தேகத்திற்கு சமாதானமாக அவ்விதம் சொல்வதானது அர்த்தவாதம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அர்த்தவாதம் என்று சுதி வாக்கியங்களை பற்றி சொல்லலாமே தவிர புராண வசனங்களை பற்றி சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது புராணேஷு அர்த்தவாதத்துவம் ஏ வதந்தி तत्वदेव समस्त कर्म தைர்ஜித்தான புனியா தவ சமஸ்தைமூலியசாராதமாக புராணியா சமாதானம் பின்வருமாறு சொல்ல வேண்டியது அந்தந்த நாமத்தின் சக்திக்கு தக்கவாறு வெவ்வேறு பலன் உண்டென்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆகவே அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னால் அது பலன்களுடைய சமஷ்டியான சேர்க்கையான பலனோடு கூடியதாயிருக்கிறது என்று பலஸ்ருதி வாக்கியத்தின் தாத்யமாகிறது இவ்விதம் சொல்வதானது முதலில் நாமங்களை பற்றி தனித்தனியாக சொன்னதை அனுபாதம் பண்ணுவது அதாவது து ஏற்கனவே சொன்னதை அனுசரித்து சொல்வது என்பதே தவிர வேறல்ல அணுவம் என்பது அர்த்தவாதம் என்பதன் பொருளில் அடங்கியதாயிருந்தாலும் அதாவது அணுவாதமும் அர்த்தவாதமும் தான் என்று சொன்னாலும் இங்கு அந்த அர்த்தவாதமானது ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் பிரசம்சையாக சொல்லும் குணவாதம் என்பதாகையால் முன்னே பிரகண்ணாரதீயத்தில் சொல்லிய நிஷேத வாக்கியத்திற்கு விரோதமல்ல பத்தொம்பது ஒரு விதியையோ நிஷேதத்தையோ சொல்லும் போது அதை பற்றி சொல்வதானது பிரத்யத்திற்கு விரோதமாயிருப்பதால் அதே குணவாதம் என்று சொல்லப்படும் பிரஜாபதி ஆத்மனா வபாம் உதகிதத் என்ற சுதி வாக்கியத்தில் பிரஜாபதியானவர் தன்னுடைய வப்பையை எடுத்து யாகம் பண்ணினதாகச் சொல்லப்படுகிறது ஒருவர் அப்படி தன்னுடைய வப்பையே எடுத்து செய்ய மாட்டாராகையால் அந்த வாக்கியம் பிரத்யத்திற்கு விரோதமாயிருக்கிறது ஆகவே அது வபா யாகத்தை பற்றிய பிரசம்சர வாக்கியமே தவிர வேறல்ல இது விதி வாக்கியத்தை பற்றிய குணவாதம் பிரதிமா சு ஒரு அதாவது கல்லில்ளில் அவை கல் புத்தியோடு இருந்தால் அப்பேற்பட்டவன் நரகமடைவான் என்று சொல்லப்பட்டது ஆனால் பிரதிமைகள் வாஸ்தவத்தில் கல்லினால் செய்யப்பட்டிருப்பதனால் மேலே சொல்லிய நிஷேத வாக்கியமானது பிரத்யத்திற்கு விரோதமாயிருக்கிறது ஆகவே இந்த வாக்கியத்தின் தாற்பயம் சாதாரண கல்லில் தேவதை ஆவிர் பவிப்பதில்லை என்றிருக்கும் புத்தியுடன் பிரதிமையாக இருக்கும் கல்லை நினைக்க கூடாது என்பது இது நிஷேத வாக்கியத்தை பற்றிய குணவாதம் இருபது சாமானியமான விதியை பற்றி சொல்லும் வாக்கியமானது ஸ்பஷ்டமாக தெளிவாகவாவது குறிப்பிட்டாவது இல்லாதிருந்தால் அதிலடங்கிய அம்சத்தை பற்றி விசேஷமாக சொல்லும் விதிவாக்கியத்தை அதோடு உபசம்காரம் செய்யலாம் என்றும் சாமானிய விதிவாக்கியமானது ஸ்பஷ்டமாக இருந்தால் வேறு விசேஷ விதிவாக்கியங்களை அதோடு உபசமகாரம் செய்ய தேவையில்லை என்றும் சொல்லப்படும் சாமானிய விதி அஸ்பஷ்டியேத விசேஷத்தோ விதேர் நான்யை உபசாரசவ தரமாக காமேபர்ஷபூர்ணமா என்கிறுதி வாக்கியத்தில் சகலவிதமான காமங்கள் கிடைப்பதற்கும் தர்ஷபூர்ண மாசங்களை அனுஷ்டிக்க வேண்டுமென்று சாமானியமாக சொல்லப்பட்டது இன்னொரு இடத்தில் தர்ஷபூர்ண மாஷாபியாம் ஸ்வர்கஜேத என்று விசேஷமாக சொல்லப்பட்டது இவ்விரண்டம் விதி வாக்கியங்களில் முதலாவது சாதாரணமான விதியை சொல்லுவது அதாவது காமங்களை பற்றி சாதாரணமாக சொல்லுவது ஸ்வர்க்கம் என்பது விரும்பப்படுகிறவைகளில் மிகவும் முக்கியமானது அது முதலாவது அடங்கியதா என்பது ஸ்பஷ்டமாக இல்லாமையாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகையாலும் இரண்டாவது விசேஷ வாக்கியமானது அனாவசியமானதல்ல அதையும் முதலாவது வாக்கியத்துடன் பாவாம்சத்தில் உபசம்ஹாரம் செய்வது நியாயம்தான் மேலே சொல்லியபடி பலாம்சத்தில் உபசம்ஹாரம் செய்வதானது நிஷேத வாக்கியங்களுக்கு தேவையில்லை இருபத்தொன்னு உதாரணமாக நஹிம்சியாத் சர்வபூதானி என்ற சுதிவாக்கியத்தில் சகர பிராணிகளையும் ஹிம்சை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது இன்னொரு இடத்தில் ந பிராமணம் ஹன்யாத் என்ற சுதிவாக்கியத்தில் பிராமணனை கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டது இவ்விரண்டு நிஷேத வாக்கியங்களில் முதலாவதிலேயே சகரப்பிராணிகளையும் கொல்லக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டு விட்டபடியால் பிராம்மணனை கொல்லலாமா என்ற சந்தேகம் ஏற்படக்கூடிய நியாயமே இல்லை அதனால் முதலாவது வாக்கியத்துடன் இரண்டாவது வாக்கியத்தை உபசம்ஹாரம் செய்ய தேவையில்லை ஆகவே விசேஷமான ஆகாங்கை ஒன்றை பற்றி குறிப்பிட்டு தெரிந்து கொள்ள வேணுமென்ற விருப்பம் இருந்தால்தான் உபசம்ஹாரம் ஏற்படுமே தவிர அவ்விதமான ஆகாங்க அவகாசமில்லாவிட்டால் உபசம்ஹாரம் செய்ய தேவையில்லை இருபத்தி ரெண்டு பிரகிருத்த விஷயத்தில் நாமங்கள் ஒன்றுக்கொன்றும் ஓரோர் பலனை கூடியவை என்பது விஷ்ணு தர்மோத்தர வச்சனம் ஆனால் பத்ம வாயவீய புராணங்களில் அம்பாளுடைய நாம சாமான்ய கீர்த்தனத்தாலேயே சர்வ காமங்களும் கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டது மேலும் இந்த சர்வ என்ற பதத்தினாலேயே எவ்வகைப்பட்ட பலன்களும் சொல்லப்பட்டன என்றும் அந்த பதத்தாலேயே விதி வாக்கியமானது பூர்ணமாக இருக்கிறது என்றும் அநேக வாக்கியங்களால் ஏற்படுகிறது இந்த சஹசிரநாமத்திலேயே கீர்த்தையே நாம சகசிரம் இதம் மத்பிரியத்தே சதா மத்யா சகலான் காமான் பதே நாற்ற என்று சொல்ல பட்டிருக்கிறது காளிகாபுராணத்தில் ஏவந்தி ஜகன்மாத்தர் பவத்திம் அம்பிகேதி ஜகன்மயீதி மாயேதி சர்வா பிரசிதி என்று சொல்லப்பட்டது விஷ்ணுபுராணத்தில் விஷ்ணுவான அம்பாளை பார்த்து ஏம் மாயே துர் கராம்பிகேதி பத்ேதி பதிராதி க்ஷேவியாதி பரான் ஹேச் மூத்தி பிரித்தம் சர்வ மசாவிஷிய சொன்னதாக சொல்லப்பட்டது யாஜ் வாக்கியமிருதியில் ரூபே யோதேஹி தேகிதனம் தேகி சர்வான் காமாம் தேஹி மேம் என்பதான அம்பாளுடைய பிரார்த்தனை சொல்லப்பட்டது தேவி பாகவதத்தில் ந தி ப்றவியம் வாவி பிராபா சும் பிரசன்னிவாயம் ஹ அா நே மந்தி லோகை சமுபத்திருத்தம் சி விஷ்வாசோவேர்ச்சனா தீஷூ மெலிம் ஹரிவம்சத்தில ब्रह्मा ப்ர விஷ்ணு ருதிரைச்சியசோரா அஸ்வினோவஸ்வேசாதிய மகேந்திரசர்ஜன்யோ தூமிர்ஷோ நிறவசாச்சிரியோகஸ்தரிதாக்கித்தரோகா ஜீம் பிரீத்தேவி நாமானு கீர்த்தனாத அம்பாளுடைய நாம கீர்த்தனத்தால் சமஸ்தமான லோகமும் பிரீத்தியடைவதாக சொல்லப்பட்டது ஆகவே ஆகவே அம்பாளுடைய எந்த நாமத்தை சொன்னாலும் சகல காமங்களும் கிடைக்கும் என்பது பத்ம வாயவீய புராணங்களில் சொல்லப்பட்டது இவ்விதமான தேவிநாம சாமான்யத்தை ஆசிரியித்த விதியோடு யச்சக்திமான் நாம யஸ்ய என்ற விஷ்ணு தர்மோத்திர வச்சனப்படி இருக்கும் விதியை சேர்ப்பதில் விசேஷநாமத்தனுடைய நாமாம்சமானது ஸ்வீகரிக்க படுகிறதே தவிர பலாம்சமானது ஸ்வீகரிக்கப்படுவதில்லை பலாம்சமானது அம்பாளுடைய நாம சாமான்யத்திற்கே பூர்ணமாக இருப்பதால் அத்துடன் விசேஷமான நாமத்தினுடைய பலாம்சத்தை ஸ்வீகரிக்க வேண்டிய கிடையாது சாமானிய விதியில் சொல்லப்பட்டபடி அம்பாளுடைய நாம சாமான்யமே அன்னதா வசுதா முதலான விசேஷ நாமங்களின் பலனை கொடுக்குமென்று ஏற்படுவதால் சகல காமங்கள் கிடைப்பதற்கும் அன்னதா முதலான எந்த நாமத்தையும் சொல்லலாம் என்று ஏற்படுகிறது அப்போது அன்னத்தை விரும்புகிறவன் அன்னதா என்ற நாமத்தை சொல்ல வேண்டுமென்ற விஷ்ணு தர்மோத்திர வச்சனப்படியுள்ள கேள்வி ஏற்படலாம் இந்த கேள்வியானது மேலே சொல்லிய தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்கம என்ற வாக்கியத்தை பற்றியும் ஏற்படும் இதற்கு சமாதானம் என்னவென்றால் தர்ஷன செய்வதில் ஸ்வர்கம் கிடைக்கும் என்ற ஞானத்தோடு அனுஷ்டித்தால் ஸ்வர்கம் கிடைக்குமே தவிர வேறு விதமாக கிடைக்காது மேலும் ஸ்வர்க த்துவமான ஞானமில்லாமல் செய்யப்பட்டு அதனால் ஸ்வர்க்கம் கிடைத்தாலும் ஸ்வர்க்கத்தில் தர தம பாவங்கள் தவிர அவ்விதமான ஞானத்தோடு செய்வதனால் கிடைக்கும் ஸ்வர்க்கம் மாதிரி ஆகாது விசேஷ பலத்தை கொடுக்கும் விதியை அனுஷ்டித்தால் அப்யுதயம் அதிகமாக ஏற்படும் என்பது தாற்பயம் அதே சமாதானமானது பிரகிருத்தமான நாமங்களை பற்றிய கேள்விக்கும் பொருந்தும் பரமார்த்தமாயிருப்பதென்னவென்றால் தந்திரங்களெல்லாம் ஸ்மிருதிகளுக்கு சமமாயிருந்தபோதிலும் மனு முதலான ஸ்மிருதிகள் வேதங்களுடைய கர்மகாண்டக் சேஷமாயிருக்கையில் தந்திரங்கள் வேதங்களின் பிரம்மகாண்டக் சேஷமாயிருக்கின்றன என்பது சித்தாந்தம் உத்தரமீமாம்சையில் சொல்லப்பட்ட தேவாதிகரண நியாயத்தின்படி தேவதைக்கு வெவ்வேறு விக்கிரகங்கள் ரூபங்கள் இருக்கின்றன என்பது தாந்திரீக்கர்கள் அங்கீகரிக்கும் விஷயம் ஆகவே அந்தந்த காமத்தை பூர்த்தி செய்வது என்பதான குணத்தோடு கூடியதாக பிரம்மத்தை தியானிக்க வேண்டுமென்பதை காட்டுவதே மேலே சொல்லப்பட்ட விசேஷ விதியின் பிரயோஜனம் என்று ஏற்படுகிறது இதையேதான் ஸ்ருதியில் அன்னாதோ வசுதானோ விந்ததே வசூய ஏவம் வேத எனப்பட்டது இரம்ப அன்னத்தை கொடுப்பவர் அன்னாதர் வசுவை தனத்தை யார் கொடுக்கிறாரோ அவர் வசுதானர் இந்த பிரகாரங்களாக பரமேஸ்வரனை எவன் அறிகிறானோ உபாசிக்கிறானோ அவன் அன்னத்தையும் வசுவையும் அடைகிறான் இருபத்தாறு இன்னொரு விதமான சமாதானமும் சொல்லலாம் நாமங்களுக்கு கௌன முக்கிய பேதங்களாக ஃபலபேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரே நாமமானது கௌணமான பலத்தை கொடுப்பதுடன் முக்கியமான பலத்தையும் கொடுக்கும் நாம சர்வாணி தூ கல்பிதானிவாதி சங்கல்பனையா முக்கிய தஜ போ முஸ்வரா சத்யமேவரமேஸ்வரோத் தஸ்தமே சதாசிவோத்தியதரமேசயாசகாம் ஸ்காந்தம் சூதகீதை இந்த நியாயத்தின்படி பிரகிருத்தமான நாமங்களைப் பற்றி சொல்லும்போது உதாரணமாக அன்னதா என்ற நாமத்தை எடுத்துக்கொள்வாம் அன்னதா ஏ என்ற மந்திரத்திற்கு சகலவிதமான காமங்களையும் கொடுக்கும் சக்தி உண்டென்று ஏற்கனவே சொல்லப்பட்டது அதை பயகரணம் பயத்தை போக்குவது என்பதான காமத்தை உத்தேசித்து அதை பிரயோகம் செய்வதாக வைத்து கொள்வோம் அப்போது அந்த மந்திரத்தை சொன்னவுடன் அதின் கவுனதான பயாபகத்வம் என்ற அர்த்தத்தினால் அம்பாளுக்கு ஞாபகம் ஏற்பட்ட போதிலும் அன்ன காமனாயிருக்கும் போது பிரயோகம் செய்தால் அதன் முக்கியமான அன்னதா என்ற அர்த்தத்தினால் அது அம்பாளுடைய ஞாபகத்திற்கு உடனே வந்து அம்பாளுடைய பிரசாதமும் உடனே ஏற்படம் இதுதான் விசேஷமான அர்த்தங்களோடு கூடிய தனித்தனியான காமங்களை சொல்வதின் பிரயோஜனம் மந்த்ரா சப்தபாலே மந்திரங்களுக்கெல்லாம் ஆதிமூல காரணமாயும் குணத்தோடு கூடியவரும் எப்போதும் புதியதான பாதங்களையுடையவரும் பஞ்சதாக்ஷரியின் ரூபத்தை போன்ற ரூபத்தையுடையவரும் முக்கியமானவரும் மூன்றரை சுற்றுக்களுடைய குண்டலினி சக்தியை தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக உடையவரும் பூமியை போன்ற மகத்தான மதத்தை போக்கடிப்பவரும் ஜையை தரித்தவரான பரமசிவனுடைய பதபக்தியை கொடுப்பவரும் அவரோடு அபின்னாயிருப்பவருமான ஸ்ரீ குருவானவர் சர்வோத்கர்ஷத்துடன் விளங்குகிறார் ஒன்னு இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ நரசிம்மானந்தநாதரானவர் சலாட்சர சூத்திரங்களில் சொல்லப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு நாமத்திய அக்ஷரங்களின் எண்ணிக்கையை சொல்ல தொடங்குவும் முன் தன் குருவை ஸ்லேஷையாக ஸ்துதித்து நமஸ்கரிக்கிறார் மந்த்ராத்தியா குருவை மந்திரங்களுக்கு மூல காரணமாகச் சொல்லப்படும் மோட்சஸ்ய மூலம் யஜானம் தஸ்ய மூலம் மகேஸ்வரா தஸ்ய பஞ்சாட்சரோ மந்த்ரோ மந்திரமூலம் குரோர்வச்சா அவ்விதமாக மகிமையுள்ள குரு சார்வ பௌமரை மேலே வர்ணிக்கிறார் குணி வாஸ்தவத்தில் நிர்குணமாயிருந்தாலும் வித்தியையின் அவதாரம் ஏற்படுவதற்கென்றே அநேக விதமான சரீரங்களை சுவீகரித்திருப்பதை இந்த பதத்தினால் சொன்னது நாலு நவச்சரணகா நித்தியமும் நூதனமாயிருக்கும் இரத்த சுக்ல வர்ணங்களோடு கூடிய பாதங்களையுடையவர் வந்தே குரு பதத்வந்த அவாங்க மனச கோச்சரம் ரத்த சுக்ல பிரபாமிஸ்ரம் அதர்க்கியம் திரைபுரம் மகா அல்லது சரணம் என்ற பதத்திற்கு பலித்ரம் சரணம் சக்கரம் லோகத்வாரம் சுதர்ஷனம் என்ற கோஷவசனத்தின்படி சக்கரமென்று அர்த்தம் உண்டு ஆகவே நவச்சரண என்பதனால் திரைலோக்கிய மோகனம் முதலாக சர்வானந்த மய்தமான நவச்சக்கரங்களை உடைய சக்கரராஜத்தோடு குருவானவர் இருப்பதை சொல்லப்பட்டது அஞ்சு த்ரிம்ஷத் அர்த்தாபக த்ரிஷத் முப்பது அதில் அர்த்தம் பாதி இதனால் ஸ்ரீபுத்தையின் பஞ்சதசாட்சரங்கள் குறிக்கப்பட்டன அவற்றின் ரூபத்தோடு இருப்பவர் அல்லது அவற்றிற்கு சமமான ரூபத்தோடிருப்பவர் என்று சொல்லலாம் ஆறு ஏக முக்கியமானவர் ஏழு அர்த்தத்ரயேகாஃப் பிளஸ் த்ரீ சீக்வல் டு த்ரீ அண்ட் ஹாஃப் இவ்விதம் மூன்றரை குண்டலங்களின் ஆகாரமாயிருக்கும் ரூபத்தோடும் சர்வதேவதைகளின் ரூபமாகவும் இருக்கும் குண்டலினி சக்தியையே தேக ஆத்மாவாக உடையவர் எட்டு பூமதஹாரி பூமியை போல் பெரிதாயிருக்கும் மகாமதத்தை போக்கடிப்பவர் அல்லது பூமா என்றால் பிரம்மானந்தம் அதை கொடுப்பவரும் அந்த காரணத்தால் மனோகரமாயிருப்பவர் பூமதாரி ஒம்போது இதசப்தபல்லே சஹா த என்ற பதம் குறிக்கும் அதோடு கூடியவர் சப்தர் பரமசிவன் அவருடைய பாதங்களை அடையச் செய்வது சப்தாபாலா சிவபத பக்தி அது கிடைக்க பெற்றவர் இத சப்தபாலஹா அது காரணத்தால் ஈசனுமானவர் இத சப்தபால்லேச்சகா அதாவது சிவபக்தியின் பலத்தால் அடையப்படுகிறவரான பரமசிவனோடு அபேதமாயிருப்பவர் என்பது தாத்பரியம் த என்ற ஏகாட்சரமானது ஜடையை குறிப்பது பிரசித்தம் சப்தஹா சப்தாஸ்வ நுண்ணாருண கிரணிபாகா பாதுபிப்ரத் திரேப்ரஹா மேற்கு சமுதிரக்கரையில் கஷேத்திரம் கொண்டிருப்பதாக ஆதித்ய புராணத்தில் சொல்லப்பட்ட சிவமூர்த்திக்கு சப்த கோட்டீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதும் இந்த அர்த்தத்தினால் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது அத்யாப்யஸ்தி விபச்சதாமி மகாசர்தேகோடி ஜெகதீஸ்வரோ நிகதித சப்தகிமப்தோத नामनैव பிரதம கோரிக்கிம் நிச்சாயநாயஸ்புடம் நாம்ன பிரதிதோபவத் பரசிவஸ்ரீசப்தோட்டீஸ்வர இங்கு சப்தஹா என்றால் ஜடையையுடையவர் பரமசிவன் அப்தஹா என்றால் ஜடையில்லாதவர் விஷ்ணு பதினொன்று இந்த ரீதியில் பின்னால் ஸ்ரீ நர்சிம்ஹானந்தநாதரால் சொல்லப்பட்ட ஸ்லோகங்களையும் ஸ்லேஷையாக அர்த்தம் பண்ணலாம் ஆயினும் அதை பண்டிதர்கள் ஊகிக்கக்கூடுமாகையாலும் பிரகிருத்த விஷயமான நாம விபாகத்திற்கு அது தேவையில்லாததாலும் அதை விட்டுவிட்டு நாம விபாகத்தை பற்றிய வரையில் வியாகியானம் சொல்லப்படும் பன்னெண்டு மந்த்ராத்ய பதினால் மந்திரங்களுக்கெல்லாம் முதலில் உச்சரிக்கப்பட வேண்டியதான பிரணவமானது சொல்லப்பட்டது ஓம்காரோ வர்துளஸ்த்ரோ மந்திராத்தியகப் பிரணவோ திருவகா மாத்ருகா கோஷம் மந்திரங்களுக்கு முன்னும் பின்னும் ஓங்காரத்தை சொல்ல வேண்டுமென்றும் முதலில் சொல்லாவிட்டால் மந்திரமானது ஒழுகிவிடுமென்றும் கடைசியில் சொல்லாவிட்டால் பொங்கி வழிந்துவிடுமென்றும் காளிகா புராணம் முதலியவைகளில் சொல்லப்பட்டது சர்வத்தியனேங்கிருதம் பூர்வம் பரஸ்தாச்ச விச்சீர்யதே தானம் யம் முதலான சகல காரியங்களையும் ஆரம்பிக்கும் போது பிரணவத்தை சொல்ல வேண்டுமென்பதாக சாட்சியாயனரால் தான யஜ தபஸ்வாத்தியாய ஜபத்தியான சந்தியோபாசனா பிராணாயாம ஹோமதைவிதர்ய மந்திரோச்சாரணா பிரம்மராம்பாதீனி பிரணவமுச்சாரிய பிரவர்த்தயேத் என்று சொல்லப்பட்டது அதே மாதிரி காத்தியாயனரால் பிரணவத்தைப் பற்றி சொல்லுகையில் பிரம்மாரம்பே விராமே யாகஹோமாந்தி புஷ்டி கர்மசுச்சேஷ்வபி காமிய நைமித்திஷு சர்வ விநியோகோஸ் என்று சொல்லப்பட்டது தாப்பியபரிசிஷ்டத்திலம் பிரம்மயோ ஜபோஹோமோ தேவர்ஷிபித்திருகர்மச்ச அனோம்கிருத்திய கிருதம் சர்வம் நபேத் சித்திகாரகம் என்று ஓம்காரத்தை சொல்லாமல் செய்யப்பட்ட சகல காரியங்களுக்கும் சித்தியை கொடுக்க மாட்டாது என்பதாக சொல்லப்பட்டது இந்த காரணத்தால் சகல மந்திரங்களும் ஓம்காரத்தின் சம்புடிதமாக அடங்கியிருப்பதாக ஸ்ருதியில் ஓம்காரேண சர்வா வாக்ஸ் சந்த்ருண்ணா என்று சொல்லப்பட்டது பதிமூணு மேலே சொல்லியதிலிருந்து மந்திரங்களை சொல்லுகையில் அவற்றிற்கு முன்னும் பின்னும் பிரணவத்தை சேர்த்து சொல்ல வேண்டுமென்று ஏற்படுகிறது ஆகவே இந்த சகசிரநமாத்திய நாமங்களை சொல்லும் போது ஓரொரு முன்னும் பின்னும் பிரணவத்தை சேர்த்து சொல்ல வேண்டாம் பதினாலு இவ்விதம் பிரணவத்தை சேர்ப்பதற்கு ஒரு ஆக்ஷேபனை தோன்றக்கூடும் இந்த நாமங்கள் மந்திரங்களாயிருந்தால்தானே அவ்விதம் சேர்த்து சொல்ல வேண்டும் இவை மந்திரங்கள் என்று எங்கே சொல்லி இருக்கிறது இந்த விதியை ஸ்ரீ லலிதா திரிஷதியின் நாமங்களுக்குச் சொல்லலாம் ஏனென்றால் அதில் கேவலம் நாம புத்திஸ்தேன கர்த்தவியாதேஷு கும்பஜா மந்திராத்மகத்துவம் ஏதேஷாம் நாம் நாம் நாமாத்மதாபிச்ச என்று சொல்லப்பட்டபடி அவைகள் கேவலம் நாமங்கள் மட்டுமல்ல மந்திரங்களாவும் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சகசிரநாமத்தில் அந்தமாதிரி சொல்லவில்லையே என்ற சந்தேகம் தோன்றலாம் பதினஞ்சு இதற்கு சமாதானம் பின்வருமாறு மந்திரங்களின் லக்ஷணத்தை சொல்லும் வாக்கியங்களில் மந்திரங்கள் என்று பிரசித்தியடைந்தவைகள் மந்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சரஸ்ரநாமம் மாதிரி நாமங்கள் சேர்ந்து வரும் மந்திரத்திற்கு மாலா மந்திரம் என்று தாந்த்ரிகள் சொல்லுவது பிரசித்தம் சிவசங்கரருத்ரேச்ச மகேஸ்வரம் ருடாவியஹா என்று வரும் நாமங்களில் வெறும் சேர்க்கைக்கு அம்மாதிரியான பிரசித்தி இல்லாததால் அவை வெறும் நாமங்களே இந்த காரணத்தினால்தான் கணேச சகசிரநாமம் முதலியவற்றில் சகசிரநாம மந்திரோயம் ஜபிதவ்ய சுபாப்தையே ஜபிதவ்யச் சுபாப்தையே என்று அவற்றில் வரும் நாமங்கள் மந்திரங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே இம்மாதிரியான சகசிரநாமங்களான மாலா மந்திரங்களில் வரும் நாமங்களை சொல்லும்போது ஒவ்வொரு நாமத்திற்கு முன்னும் பின்னும் பிரணவத்தை சேர்க்க வேண்டும் பதினாறு பிரணவத்திற்கு வர்ண ஜாதிபேதத்தை ஒட்டி ஸ்வரபேதங்கள் முதலியவை காளிகாபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது சமுதாத்தோனூத்தோருஜாத்தனசாபிதாஸ்மரேத் சதுர்சுவரேயோஷேஷாரசநிஹாம் சாநூஸ்வார சந்திரா சேதுருஷ் சூதிராணம் ஆதிசேதுர்வ்விசேதுவியதைவ்விஜாத்தப்படி நாலு வர்ணங்களுக்குத் தக்கபடி ஸ்வரபேதங்கள் இருப்பதுடன் ட்விஜர்கள் எல்லோரும் பிரணவத்தை முன்னும் பின்னும் சேர்த்து சொல்ல வேண்டுமென்றும் சூத்திரர்கள் அவ்விதமாவது அல்லது முந்தி மட்டும் பிரணவத்தை சேர்த்தாவது சொல்லலாம் என்று சொல்லப்பட்டது இது தவிர அந்தந்த வேத சம்பந்தமாக பிரணவத்தை சொல்லும்போது ஸ்வரவஸ்தை வெவ்வேறாக ஏற்பட்டிருக்கிறது பதினேழு இவ்விதம் பிரணவத்தை சொல்லிவிட்டு பாக்கி பதங்களால் சகசிரநாமத்தின் முதல் 63 மூணு நாமங்களை கணக்கிடப்படுகிறது அதே மாதிரியாக மற்ற பரிபாஷா ஸ்லோகங்களில் பாக்கியிருக்கும் நாமங்களையெல்லாம் கணக்கிட்டு பிரித்து ஸ்ரீ நரசிம்ஹானந்தநாதர் சொல்லுகிறார் அவைகளை மொழிபெயர்த்துச் சொல்லப்போனால் மிகவும் விரிவாக ஆகுமாகையாலும் அவற்றை அனுசரித்தே நாமங்கள் பிரிக்கப்பட்டு சொல்லப்படுவதாலும் அவை இங்கு அச்சிடப்படவில்லை அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களை பாஷ்யத்தின் மூலத்தை பார்த்து கொள்ள கோருகிறேன் பதினெட்டு பரிபாஷா ஸ்லோகங்கள் அமைந்திருப்பதை பற்றிய நியமங்கள் பின்வருமாறு ஏற்கனவே கடபயாதி சங்கையை பற்றி சொல்லு வகையில் நான் நா என்ற இரண்டும் பூஜ்ஜியத்தை குறிக்கும் என்று சொல்லப்பட்டது இங்கு அவை பத்து என்ற எண்ணிக்கையை குறிக்கும் ஏனென்றால் இங்கு சொல்லப்படும் கணக்கில் ஜீரோ என்பதற்கு அடையாளம் தேவையில்லை பத்து என்பதற்கோ அடையாளம் தேவையாக இருக்கிறது பி கடபயாதி சங்கையில் வரும் ககாரம் முதலானவைகளால் குறிக்கப்படும் சங்கையானது ஓரொரு நாமாவிலும் அடங்கியிருக்கும் அக்ஷரங்களிலுள்ள ஸ்வரங்களை ஆசிரியித்தது சி எண்ணிக்கையை குறிக்கும் ஏ த்ரீ முதலிய விசேஷண பதங்களுக்குப் பிறகு பத் அல்லது ஆர்த என்ற விசேஷ பதங்கள் வந்தால் அந்தந்த எண்ணிக்கையுள்ள பாதம் அல்லது அர்த்தத்தின் அக்ஷரங்களோடு கூடிய நாமங்கள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சகசிரநாமமானது அனுஷ்டுப் ஸ்லோகங்களால் ஆனது அனுஷ்டுப் ஸ்லோகத்திற்கு முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் உண்டு அதில் பாத என்பது கால்பாகம் அதாவது எட்டு அக்ஷரங்களை உடையது இதையே சரணம் என்றும் சொல்லப்படும் ஸ்லோகத்தின் அர்த்த என்பது அரைபாகம் அதாவது பதினாறு அக்ஷரங்களை உடையது டி மேலே சொல்லியபடி விசேஷ சம்பந்தமில்லாமல் ஒரு பதமானது தனியாக வந்தால் அதன் ஓரோரு அக்ஷரமும் அதற்கு கடபயாதி சங்கையின்படி இருக்கும் எண்ணிக்கையுள்ள அக்ஷரங்களுடைய ஓரோர் நாமத்தை குறிக்கும் இ ஸ்லோகார்த்த ரூபமான நாமங்கள் ஸ்லோகத்தின் முதல் இரண்டாவது அர்த்தமோ இருக்குமே தவிர முதல் கொஞ்சமும் இரண்டாவது அர்த்தத்தில் கொஞ்சமுமாக இருக்காது இதே மாதிரி மூன்று பாதம் ஐந்து பாதம் முதலியவையுடைய நாமங்கள் கிடையாது மேலும் ஒரு அர்த்தமானது நாமமாயிருக்குமானால் அதை பிரித்து வெவ்வேறு நாமங்கள் இருப்பதாக சொல்லக்கூடாது பாதமாகவாவது அர்த்தமாகவாவது இருந்தால் அவை முறையே எட்டு அக்ஷரங்களை உடையவையென்றும் பதினாறு அக்ஷரங்களை உடையவையென்றும் ஏற்பட்டு போவதால் அவற்றில் அடங்கிய அக்ஷரங்களின் கணக்கு சொல்லப்படுவதில்லை நாமத்திய அக்ஷரங்களின் கணக்கானது அந்த நாமம் பாதத்திற்காவது அர்த்தத்திற்காவது குறைவாயிருந்தால்தான் சொல்லப்படும் பத்தம்போது குணி கா என்றால் மூன்று நா என்றால் ஐந்து இந்த எண்ணிக்கைகள் நாமங்களை குறிக்கும் என்று வைத்து கொண்டால் திரும்பவும் அந்த நாமங்களின் அக்ஷரங்கள் எவ்வளவு என்ற கேள்வை ஏற்படும் ஆகவே இந்த பதத்தினால் முதலாவது நாமம் மூணு அக்ஷரங்களை உடையதென்றும் இரண்டாவது நாமம் அஞ்சு அக்ஷரங்களை உடையதென்றும் ஏற்படுகிறது நவச்சரணா அடுத்தாற்போல் இருக்கும் நாமங்கள் ஒவ்வொன்றும் ஒன்பது இருக்கின்றன திரிம் அர்த்தஸ்லோக ரூபமாக முப்பது நாமங்கள் இருக்கின்றன பா அடுத்த நாமம் நாலு அக்ஷரங்களை உடையது கூடகுல்பா ஏக மேலே சொல்லிய நாமத்தின் நாலு அக்ஷரங்கள் போக்கி பாக்கி அந்த அர்த்தத்தில் இருக்கும் பன்னிரண்டு அக்ஷரங்களை உடையது ஒரு நாமம் அர்த்தாத்ரிய அடுத்தார்போல் அர்த்த ஸ்லோக ரூபமான மூன்று நாமங்கள் தே அடுத்து எட்டு அக்ஷரங்கு உடையது மாராகி ஹோ அடுத்து எட்டு அக்ஷரங்களை உடையது மகாலாவண்யதிகே பூநாலு சர்வாருணா மா அஞ்சு அக்ஷரங்களை உடையது அனவத்யாங்கி த எட்டு அக்ஷரங்களை உடையது சர்வாபரண பூஷிதா ஹ எட்டு அக்ஷரங்களை உடையது ஷிவகாமேஸ்வராங்கஸ்தா ரி ரெண்டு அக்ஷரங்களை உடையது ஷிவா த ஆறு அக்ஷரங்களை உடையது சுவாதின வல்லபா சத்ருபா சத்ருபாத் அடுத்தார் பொல் பாதரூபங்களான ஏழு நாமங்கள் லே அடுத்தது மூணு அக்ஷரங்களை உடையது காமாட்சி சஹா அஞ்சு அக்ஷரங்களை உடையது காமதாயினி இவ்விதம் முதல் அறுபத்தி நாமங்களும் அவைகளுடைய அக்ஷரங்களின் கணக்கும் சொல்லப்பட்டது இருபது இதே விதமாக மற்ற பரிபாஷா ஸ்லோகங்களையும் பிரித்து அர்த்தம் சொல்ல வேண்டும் சில இடங்களில் அர்த்தத்தை பற்றிய விசேஷ விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளையெல்லாம் இங்கே எழுத இடம் வளருமாதலால் அதை பற்றி அறிய விரும்புவோர்களை பாஷ்யத்தை பார்த்து கொள்ளும்படி மேலே சொல்லப்பட்ட பரிபாஷா ஸ்லோகத்தில் ஒன்னு முதல் அறுபத்தி மூணு பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் 64 முதல் 64 நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் நூற்றி இருபத்தெட்டு முதல் நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் நூற்றி எழுபத்தி நாலு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் இருநூத்தி இருபத்தி மூணு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் இருநூத்தி அறுபத்தி மூணு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் முன்னூற்றி மூணு முதல் நாமங்கள் பிரிக்கப்ப அடுத்த கத்தில் நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நாலு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் நானூத்தி தொண்ணூத்தி நாலு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் ஐநூத்தி முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் ஐநூத்தி அறுபத்தஞ்சு முதல் முப்பத்தோரு பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் அறுநூத்தி முப்பத்தி ஒன்று நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் அறுநூத்தி அறுபத்தி ஆறு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் எழுநூறு முதல் முப்பத்தாறு நாமங்கள் பிரிக்க அடுத்த ஸ்லோகத்தில் எழுநூத்தி முப்பத்தி ஆறு முதல் நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் எண்ணூத்தி இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் எண்ணூத்தி எழுபத்தி ஆறு முதல் முப்பத்தெட்டு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் முப்பத்தேழு நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன அடுத்த ஸ்லோகத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பது நாமங்கள் பிரிக்கப்படுகின்றன நாமங்களின் பிரிவை பற்றிய பரிபாஷா மேலே சொல்லிய மந்திராத்யோச என்றதும் சேர்ந்தால் அதையும் சேர்த்து நாம விபாக ஸ்லோகங்களை கீழே சொல்லப்பட்டது நாமங்களின் பிரிவை பற்றிய பரிபாஷா ஸ்லோகங்கள் மந்த்ராத்யோ ஜய தீ குணி நவச்சரணத் தாபார்த்தயோமாரீ தப்தே दसुबाथ, भावेह, राजा அதுச்சு தனோவோ துபா தம்போமே தாவே मार्गे ராஜாச்சேந்திரோராசுணகம் கணகோமாவேத் குணபுவி மூலமாபோகே ஸ்தூனாங்கம்தோவ்விஜோஷ்டோ பிவிச்சது பிபயதைவி ீரமோம்மோ வாச்சது தமூலம் தாத்தம் ராஜா தரேகித்தலிங்கேவி குணம்போ வாஜி கீம் ட்விஹே மோர்லே ராம் பஞ்சபாணர்ஜோம் ரது குணேச்சோோத் கணம் துரித்தம் தேத்துவே ஃபே புவிலேஷீலஜமோ யய்யுகாஸ்மோ பிவிச்சலோகோலே திவிக்கூட்டை வே யேனா விதிச்சலம்புர்ஜோலிஜோகோமாக ஜைகோ மோதாங்க சதோ நதிஹ பஞ்சபீ பாவிச்சுஷ்பீரம் போகிரிவசே பஞ்சாக்கிரிபவேக்கம் சம விதே தமோசேகமோலிங்கிவாத்தே தயே ந்தோோ கவுணா பூசிஷாணா பிபேஜேக்கேகோ மூலகோண்டிண்டி மந்திரச்சர்திச்சோ மாகோ மகான் ஹிதோ அனுகுண विभेता भारं घस्ति वाबजते ௌணீலீலாத்தலம் பாரம் விவஹ ்விக்கம் வாூமேகே தி ீ பதலா கௌசை விருதேத்துமாவை குணே விச்சுர்ணே பாவங்கமே வரணுர் கலமத்தாத்தரங்க குருகீர்ணே விஜஜ சம் கோமச்சுமதாச்சா சர்தேத்திருச்சிந்தூஷா சரத்தோவோ பத்தன விபேதம் விகமாண கௌனர் வாத்தம் சரத்தியிரு கேச்சரவாச்சைகாவிச்சேத்தனமேகேஷம் சதுர்ஹர்த்தம்டாமோதம் குணீகிருத்திபவாருவீ இவ்விதமான பரிபாஷா ஸ்லோகங்களை தன் குருவானவர் செய்ததின் உத்தேசம் பாஸ்கரராயரால் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இவை கொஞ்சமாவது நாம விபாகங்களை தெரிந்தவர்களுக்கு விசேஷமாக சந்தேகம் வரும் இடங்களில் பிரித்து காட்டுவதற்காக செய்யப்பட்டதே தவிர ஒவ்வொரு நாமாவினுடைய அக்ஷர கணக்கை காட்டுவதற்காக செய்யப்பட்டதல்ல பூர்ணமான ஞானமுடையவர்களுக்கு கூட நாம விபாகத்தை பற்றி சந்தேகம் ஏற்படக்கூடிய இடங்கள் இருக்கின்றபடிய சலாட்சர சூத்திரங்களும் அவசியம்தானென்றும் பரிபாஷா ஸ்லோகங்களும் தேவைதானென்றும் ஏற்படுகிறது இம்மாதிரியான கிரந்தங்கள் கொஞ்சமான மத்தியமமான ஞானத்தையுடையவர்களுக்காக ஏற்பட்டிருக்கின்றனவே தவிர பூர்ணமான ஞானத்தையுடையவர்களுக்காவது விஷயமே தெரியாதவர்களுக்காவது ஏற்பட்டவை அல்ல என்று யோக சொல்லப்பட்டிருக்கிறது நாத்தியத்தம் அஞ்ஞோனோத்த சோஸ்மின் சாஸ்திரே திகாரவான் சலாட்சர சூத்திரங்கள் முழுவதும் இப்போது கிடைக்காவிட்டாலும் அவை இன்ன ஸ்வரூபம் உள்ளவை என்று புரிந்து கொள்வதற்கும் அவை இவ்வளவு கடினமானவை என்று நாம் அறிவதற்கும் அந்த விஷயத்தில் நரசிம் ஆனந்தநாதர் என்னவிதமான பேருபகாரம் நமக்கு பரிபாஷா ஸ்லோகங்களால் செய்திருக்கிறார் என்றும் அறிந்து கொள்வதற்கு சௌகரியமாக ஒரே ஒரு சு தம் மட்டில் பாஸ்கரராயருடைய பாஷ்யத்தில் அகப்படுகிறது அது பின்வருமாறு லம் யா பூ டா தூமு ரி கி கோ ரி யம் ஃபி இதுவே சாயை என்றால் மூல சூத்திரம் எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் சலாட்சரங்களுடைய கணக்கு எப்படி என்றால் ஒவ்வொரு அக்ஷரத்தில் இருக்கும்படியான அச் ஒவ்வல் ஆனது நாமத்தில் அடங்கிய அக்ஷரங்களையும் ஹல் கான்சனட் ஆனது எவ்வளவு அக்ஷரங்களடங்கிய நாமங்கள் வாரூச்சியின் கடபயாதி சங்கையின்படி எவ்வளவு என்றும் குறிக்கும் மேலே சொல்லிய சூத்திரமானது சதாசிவ குடும்பினி என்ற தொள்ளாயிரத்தி பதினொன்னாவது நாமம் மானவதி என்ற தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது முடிய இருக்கும் நாமங்களை பற்றியது இதை ஆராய்வோம் ல ல என்பது மூணு குரு என்பது எட்டு ஆகவே எட்டு மூன்று நாமங்கள் சதாசிவ குடும்பினி சவ்யாபவசிய மார்கஸ்தா சர்வாப்த்விநிவாரணி யா ய இ என்பது ஒன்று ஆ என்பது இரண்டு இரண்டு அக்ஷரங்களுடைய ஒரு நாமம் ஸ்வஸ்தா யு ஆறு அக்ஷரங்களுடைய ஒரு நாமம் ஸ்வபாவதுரா ரெண்டு தீரா 6 ஆறு தீரசமர்ச்சிதா குரு 8 இரண்டு நாமங்கள் சைத்தன்யார்க்க சமாராத்யா சைத்தன்ய குசுமப்ரியா ரீ நாலு அக்ஷரங்களுடைய இரண்டு நாமம் சதோதிதா சதாதுஷ்டா டு எட்டு மூணு தருணாதித்ய பாடலா தக்ஷிணா தரஸ்மேர முகாம்புஜா கி மூன்று அக்ஷரங்களுடைய ஒரு நாமம் கோ பதிமூணு அக்ஷரங்களுடைய ஒரு நாமம் கேவலா கைவல்ய பத ரி நாலு அக்ஷரங்களுடைய ரெண்டு நாமம் சோஸ்ரப்ரியா ஸ்துதிமதி ரு எட்டு அக்ஷரங்களுடைய ஒரு நாமம் ஸ்ருதிசம்ஸ்துத வைபவ பி நாலு அக்ஷரங்களுடைய இரண்டு நாமம் மனஸ்வினி மானவதி இது நாமங்களடங்கிய பரிபாஷா ஸ்லோகமானது த்ரயங்கரி கேசரதா கோமேதா மூன்று பாதங்கள் தொள்ளாயிரத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி கே ரெண்டு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி ச ஆறு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரா ரெண்டு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி ஆறு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி பதினேழு இரண்டு பாதங்கள் தொள்ளாயிரத்தி பதினெட்டு பா நாலு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி இருபது வா நாலு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி த எட்டு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி தே எட்டு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி ஹே எட்டு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கவுலினி ஏகா பாக்கி அந்த அடியில் உள்ளது ஒரே நாமம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அனர்கிய கைவல்ய பததாயினி பா நாலு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வே நாலு அக்ஷரமுடையது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஹே எட்டு அக்ஷரமுடையது ப 4 அக்ஷரம் உடையது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இவற்றில் கௌலினி கேவலா நர்கிய கைவல்யபதாயினி என்ற அடியில் உள்ள நாமங்களை பிரிப்பதில் சலாட்சர சூத்திரத்திற்கும் பரிபாஷா ஸ்லோகத்திற்கும் வித்தியாசம் இருப்பது கவனிக்கத்தக்கது அதை பற்றி அந்த நாமங்கள் அடங்கிய இடத்தில் பார்க்கவும் இவ்விதம் பரிபாஷா ஸ்லோகங்களை அனுசரித்து நாமங்களை பிரித்து அவைகளுக்கு அர்த்தம் சொல்ல தொடங்கும் நாமங்களை பற்றி பொதுவாக சில விஷயங்களை பாஸ்கர ராயர் சொல்லுகிறார் ஒன்று சகசிரநாமத்தில் வரும் நாமங்கள் ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் நபும்சகலிங்கம் என்ற மூன்று வகையான லிங்கங்களிலும் இருக்கின்றன இந்த மூன்று லிங்கங்களிலும் அவை முறையே சித் ஆத்மா பிரம்மம் என்ற விசேஷங்களுக்கு விசேஷணங்களாக இருக்கின்றன ஆயினும் இவ்விதமான லிங்கபேதமானது நாமங்களின் வார்த்தைகளை அனுசரித்ததை தவிர வாஸ்தவத்தில் பிரம்மமானது ஒருவிதமான லிங்கத்தோடு கூடியதும் அல்ல ந ஸ்திரீ ந ஷண்டோ ந புமா ந ஜேதோ விஷ்ணு பாகவதம் ந துவம புருஷோ ந தேத்ிங்க துவம்பித்ததபி ஸ்புரேதயம் ரெண்டு இந்த காரணத்தினாலேயே தேவியை தியானம் பண்ணும்போது நமக்கு இஷ்டப்பட்ட ரூபத்தோடு இருப்பதாக தியானம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பும் ரூபம் வா ஸ்மரே தேவி ஸ்ரீரூரம் வா விசிந்தையேத் அத்தவா நிஷ்களம் தியாயேத் சச்சிதானந்த லக்ஷணம் மூணு இப்படி இருக்கும் பிரம்மமானது விசேஷமாக இருப்பதை காட்டுவதற்காக லிங்கத்ரய சாதாரணமான பிரணவமானது நாமங்களுக்கு ஆதியில் சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஓம் தத் இதி நிர்தேஜோ பிரம்மண்திரிவித ஸ்மிருதா என்றபடி பிரணவம் முழுவதுமே பிரம்மத்தை குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பிரணவத்தினுடைய அம்சங்களான அகார உகார மகாரநாதபிந்து என்பவை முறையே பிரம்மா விஷ்ணு ருத்ரா ஈஸ்வர சதாசிவர்களை குறிப்பதால் பிரணவமானது அவர்கள் ஐவருடைய ரூபமாக இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அகாரம் பிரம்மணோ ரூபம் உகாரம் விஷ்ணு ரூபவத் மகாரம் ருத்ரூபம் அர்த்தமாத்திரம் பராத்மகம் வாஷம் தத் பரமம் பிரம்ம வாசக பிரணவஸ்மிருத வாச்ச வாசகம்பந்த வாஷ்ய வாசக சம்பந்தம் என்பது சொல்லப்படும் வஸ்து அதை சொல்லும் பதம் இவைகளுக்குள்ள சம்பந்தம் சாமானியமாக சொல்லும் போது சம்பந்தம் என்பது பேதமான இரண்டு வஸ்துகளுக்குள் இருக்குமாகையால் மேலே சொல்லிய வாஷ வாசக சம்பந்தமானது பேதபாவ பேதபாவத்தோடு பொருந்தியது ஆயினும் மேலே வந்த ரூபம் என்ற பதமானது வாஷ்ய வாசகங்களின் அபேதத்தை சொல்லுவதால் அதாவது அகாரம் என்பது பிரம்மத்தோடு அபேதம் உகாரம் விஷ்ணுவோடு அபேதம் என்று இம்மாதிரி சொல்லுவதால் பிரணவத்தின் அம்சங்களாகச் சொல்லப்படும் வாசகங்களுக்கு பிரம்மா முதலான வ வாஷங்களுக்கும் வாஷ்ய வாசக சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லுவதான ஔபச்சாரிகமானது உபசாரமாகச் சொல்லுவது அதாவது அமுக்கியமானது முக்கியமானதல்ல வியாபாரிகம் பேச்சுக்காகச் சொல்லுவது என்று சொல்லப்பட்டது இதையேதான் புஷ்பதந்தருடைய சிவமஹிம்னஸ்தவத்தில் சமஸ்தியஸ்தம் துவாம் சரணத கிருணாத்தியோமிதிபதம் என்று சொல்லப்பட்டது இவ்விதம் பிரணவமானது பிரம்ம ரூபமாயிருப்பதால் அதுவும் பிரம்மத்தை போல் சர்வவியாபியாக இருந்து சகல வஸ்துக்களையும் சகல வாசக பதங்களையும் குறிப்பதாயிருக்கிறது பிரணவத்தினுடைய அர்த்தங்களை பற்றியும் பிரயோக பாகுல்யத்தை பற்றியும் சொல்லும் வாக்கியங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஞாதார்த்தம் ஞாதமித்யேபம் பக்தவ்யே சதித் பிரகலோகோயம் ச்சகா அே தாப்கோய்தனாத்தியாச்சம் பிரச்சே ஞாகோக்கோய் தின சித்தாச்ச आकाशादि ये वाचका विनातानकि ச்சுவினிதிசத்தை அது பிரயுனியுவாதிபாச்சும் சர்வாசம் மந்திரம் இமம் ஜபதி ஓஜ மபேஷ் சிலபத்தை சூத்தம்ஹய்வம் பிரணவோரம் தம் திரிவேதம் திரிணாத்மக்கம் திரிவேதம் திருதாச்சி திரிவசித்தம் திரிமாலம் த்லிங்கம் கவயோவிதோ வே பிரணவே அக்னசோமச்சூயச்சிதேதி பிரக்கீர் அந்த பிரம் பகிப்பிராழமிதி கீர்த்தியோக்காரைத்மா காரம்பு சர்வோர்தம் பிரீர் ி விஞ்சி வந்துயிராச்சரஸ்தோபிரமணத்தில் ஓங்கம் பிச்சாதிபதிமா கார என்பது முதலான வாக்கியங்களால் பிரணவத்தின் ஸ்வரூபமானது பல பிரிவுகளால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பிரபஞ்சசாரத்தின் பிரணவ படலத்திலும் பத்மபாதாச்சாரியாளால் எழுதப்பட்ட வியாக்கியானத்திலும் பிரணவார்த்த தீபிகை முதலான இதர கிரந்தங்களிலும் பிரணவத்தை பற்றி மிகவும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம விபாகத்தை பற்றி சொல்லும் பரிபாஷா ஸ்லோகங்கள் மேலே சொல்லப்பட்டவைகளில் கடைசி ஸ்லோகத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருப்பதால் அதை திரும்பவும் இங்கு எழுதப்படுகிறது